நண்பர்களே நேதி உன்னத குணத்தை வெளிப்படுத்தினார் அந்த விசாரணைக்குட்பட்டிருந்த ரொம்ப அப்பாவை பொதுமக்களையும் காப்பாற்றி தப்பிட்டு முயற்சி செஞ்சான் அவனும் ஹெர்மியானி ராணுவது மறையிற சமயத்துல பாஞ்சி வந்தான் அவங்க பறந்து வரும்போது ஹெர்மியானி கை என் கையொட்டி நழுவி நழுவி போகுது அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போதே நம்பர் கதவு தெரியுது நடந்தோன்னு பயங்கரமோ ஒரு சத்தம் யாரும் அலற சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வேறங்கயோ பயணம் பயணமா இருந்தது அப்ப அருமையாட்டு கை ஹேரிய நல்லா பிடிச்சிக்குச்சு ராணி நல்லா பிடிச்சிருந்தது என்ன இடம்னே தெரியல ஒரே இருட்டு ஹாரி முடிச்சு பாக்குறான் என்ன இடம் ஒரே சுத்தி உடிஞ்சு போன மரமா மரம் செடி இலைகள்லாம் உடிஞ்சு கிடக்குது என்ன இடாது காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி என்ன ஏரியாடாது அப்படின்னு ஹாரி கை கால் அசைச்சு பாக்குறான் கால்ல ஏதோ தட்டு போடுது ஏனா அது என்ன பொருளா இருக்கும் அப்படின்னு எதிர்த்து பாக்கான் ஒரு பாதம் பாதம் டேரான் நீ இதுதான் இருக்கியா எங்க இருக்கும் அவன்ட்டு வந்து பதிலே வரலி எந்திரு எந்திரு பக்கத்துல எர்மியனை உழுந்து கிடக்குறா ஏ எங்கடி இருக்கும் எந்திரி ஹரி தப்பிஷ்டமா என்ன தப்பிஷ்டமா எங்கடி இருக்கிறோம் எங்க அந்த நம்மளோட வீடு எங்க போச்சு நம்மளால வீட்டுக்கு பக்கமே போக முடியாது போது அண்ட் நம்ம டிசும்போது அந்த நாய் பின்சாட்டை நம்ம கூட வந்தி நானும் எவ்வளவு தப்பிக்கிறதுக்காக அவன தள்ளியோட எவ்வளவு முயற்சி பண்ண அதான் கையெல்லாம் உதறி உதறி உதறி பார்த்தேன் அதான் உன்னாலே என் கையை பிடிக்க கஷ்டமா இருந்தது யாரி ஆனா பின்னு அந்த பழைய நுழைய போறோம் ஒரு தப்பான எண்ணத்துல கொஞ்சம் அடிச்சு தள்ளி விட்டு எனக்கு அப்ப தோணு நடத்த கூட்டன்ட்டான் யாரி சரி அந்த வீட்டு பக்கத்துல போன வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுல்ல அவனால இல்ல இல்ல யாரி அங்க டெட்டி டஸ் கண்காணிச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க அதோடிக் அத மாய பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு இனிமேல் கிடையாது நம்மளே உடச்சுட்டி அந்த சீக்கிரம் கீப்பர் நம்ம தான் நம்பளிட இறந்ததுக்கு அப்புறம் வர முடியாது நம்ம போக கூடாதீங்க வழியே இல்ல நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியாதீ ரொம்ப தப்பு பண்ணிட்டாரி அவளே சேர்த்து கூட்டிட்டு வந்துட்ட என்ன பண்றதுல சரி சரி விடு வீடு என்ன பண்றது நீ எப்படியோ நம்மளை காப்பாத்தியாவது கூப்பிட்டு நினைக்கிறேன் அதான் கையெல்லாம் கிழிஞ்சு தோங்குது ஆபத்தோடு அப்ப என் டிரஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தேன் கல்யாண வண்டி இப்பதான் கொண்டியா இருக்காடுதான் கொஞ்சமா ஆறு தொடங்கி இருக்கு இருந்தாலும் எந்திரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாதான் கொஞ்சமாதான் எந்திரிக்கணும் ஒரு வாரமா நம்மதான் சாப்பாடு எல்லாம் ஊட்ட வேண்டி இருக்கும் அவனால கையெல்லாம் ஈஸியா அசைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முடிக்கிறான் இது என்னடோ நம்ம எங்க இருக்கோம் தெரியல பாத்திருக்கேன்டா நம்ம மூணு வருஷத்துக்கு முடிவு இருந்திருக்கோமே பிரிட்டிஷ் வேர்ல்ட் கப் ஆமாண்டா நீ தானே உன்னோட அப்பா நம்ம எல்லாரையும் டிக்கெட் எடுத்து கூப்பிட்டு வந்தாரு கப் மேட்ச் பாக்குறதுக்கு அப்ப காட்டுக்குள்ள ஓடிலே என்ன வைத்தியக்கார வர்ம்டம்பி அவங்க இருக்கிற சீக்கிர ஒழிச்சு வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள அதே மாதிரி ஒரு மேஜிக்கா தான் அந்த பன்னிரண்டாம் நம்ப வீடு டம்பு பாதுகாக்கப்பட்டிருந்தது போயும் அமைச்சர்களுக்கு முட்டாத்தனமா போய் இருந்த ஒரு பாதுகாப்பு போய் கஷ்டப்பட்டு போன சொன்னத செஞ்சியா என்னது அவசரத்துல கஷ்டப்பட்டு என் கழுத்துல அப்படியே தும்பு போட்டேன் லாக்கெட் எடுத்துட்டேன் இந்த லாக்கெட் எப்பறம் அழிக்கிறது நானும் எடுத்துட்டீங்களே சந்தோஷப்பட்ட ஆயுதம் நம்ம கையில கிடைக்கிற வைக்கும் தேடுவோம் அது வரைக்கும் இது ஏன் கூட இருக்கட்டும் அப்படின்னு அவன் கழுத்துல அப்படியே தம்ப போடுறான் அப்படியே அவன் நெஞ்சோட போட்டிருக்கு கொஞ்சம் குடுக்கூடிய ராக்கெட் நான் பாக்கிற பார்த்ததே இல்லடா எப்படி இருக்குன்னு பாக்கணுமே ஏதோ ரெண்டு வருஷம் வீட கிளீன் பண்ணுவோம் பார்த்தேன் கெடுப்பான அப்படின்னு எடுத்து காட்டுறான் கோழி முட்ட வரைய ரவுண்டா இருக்குப்பா உனக்கு தெரியல நீ உணரவே இல்லையா கேட்க அப்பதான் அப்படியே இதுக்குள்ள உண்மையிலேயே இருக்கா இல்ல வேற யாராவது அழிச்சுட்டாங்களான் சந்தேகம் இருந்தது சந்தேகமே இல்லடா இதுக்குள்ள கண்டிப்பா வாழ்ந்த மோட்டோட ஆத்மா இருக்க அந்த பேர் மட்டும் சொல்லுவாரா ஏற்கனவே அவன் இருக்கும் தைரிசாலியா இருக்கலாம் சொல்லாதீங்களா வைத்தெல்லாம் கலக்குது கொஞ்சம் கை கால் வலி சரியாதான் சொல்லிட்டு இருப்பான் சரிடா அந்த பெயர் சொல்ல கூடாதவர் ஆன்மா இங்கதான் இருக்கு இல்ல பாரு நீ சொ உள்ள போட்டி நெஞ்சோட சேர்ந்து அதுக்குள்ளே இருக்கு அதிக அதிர்ச்சியா அதிகம் எக்ஸ்டரா கூடுதல ஒரு அதிர்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கு என்னடா பண்றது கண்டுபிடிக்க கூடாது அரண் பல மாய சக்திகளை போடுறோம் பல விஷயங்கள் சாதா மக்கள் யாருக்கும் இங்க நடந்து போறவங்க யாருக்கும் கண்ண படுக்கறது மாய தடுப்பு செலவு மந்திரமாட்டி ஒரு புது டென்ட உருவாக்கிட்டா பழைய பொருட்கள் நல்லா தூங்கு கொஞ்சம் அந்த வரத முன்கூட்டியே பாத்துக்கணும் பாதி நாள் நீ உட்காரு என்ன செய்யுது ஏன் இப்படி குளிர்து ஒண்ணுமே புது உணர்வா இருக்கு வரும் சில்லஸ் இருக்கும் இதுன்னு இது இருக்கிற இடம் ரொம்ப சில்லுக்கு யோசிக்கிறான் உண்மையா புயல அப்படியே அவனோட தழும்பு கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது ஏன் குத்து அத எரிச்சல கடக்கிறதுக்காக எண்ணங்கள்லாம் வேற இடத்துல திருப்பான் மினிச்சிலிருந்து தச்சு போன கேட்ட எல்லாரும் எல்லாருக்கும் தச்சு போடுறதுக்கு நல்லா நம்ம இறந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பாவம்மோட் என்ன தொந்தரவு அடிச்சடிச்சு விசாரிப்பானோ அவனுக்கு தெரியும் அது அடிக்கிறனால ஒரு கூப்பிட்டு காப்பாத்தி அது பரைஞ்சு வரும்போது என்ன பண்றது அருமையான கட்டெடுப்பேன் அதுக்கான ஆயுதங்கள் எதுவுமே கை கட்டுறத்துல இல்ல எனக்குழுது அவர் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ஆள் அப்படியே அஷ்டான செத்து மடிகத்தால தாக்கணும் அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த பாம்பு அன்னைக்கு விழிச்சிருச்சு அஷ்டான விஷத்தை கட்டிருச்சு யோசிச்சு ஆர்வியோட தழுந்து மண்டே ரெண்டா பழக்கிற மாதிரி இருந்தது நீ குடிஞ்சு பாக்கிறான் மரியாதையா சொல்லு எனக்குமாடப்பட்டு எதையும் மறைக்க முடியாது மந்திரத்தை மந்திரம் கொண்டிருக்கிறான் லார்ட் வாழ்மோட் மூளைக்குள்ள பூந்துட்டான் அவன் சொல்றது உண்மையா இல்லையா லார்ட் வாழ்மோட் தெரிய போகுது ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு அந்த உருவத்தை நோக்கி மந்திரக்குட எடுத்தது மாயசக்தி ஏவுனா ஆனா அந்த உருவம் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு நான் திருவித்த அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த உருவம் காணாம போயிடுச்சு அந்த உருவத்தோட முகத்தை பெகாரோஜ் பார்த்தான் ஷாக்குல நிக்கிறான் இதா நடந்தது இல்ல யார் திருடிட்டு போனது தெரியல தெரியல தெரியல மையோடு இப்ப எங்க இருக்காத்த இந்த திருட்டு நாய் உண்மையிலே தெரியல தோண்டிட்ட நடிக்காதா அதே கடைசி அவன் தெரிஞ்சால ஒரு நுழை பத்தா தெரியோ கடமை உண்மை கிடையாது உள்ள போய் தூங்கு நானே பாதுகாக்கிறேன் இருபத்தி நாலு நானே உட்காடு உள்ள போ தள்ளி உள்ள தள்ளி விட்டுட்டா உங்க ரான் வெளியே நடந்த அமளி திய கேட்டுட்டு என்னடா ஆச்சு என்னடா கன வந்துச்சு ரகசியமா கேட்கலாம் வச்ச வாழ் பேரும் சொல்ல சரிடா சரிடா பேர் சொல்லக்கூடாதவ பிடிச்சிட்டான் நீ ரொம்ப பயந்த மொழியா கேடா உன்னு பிடிச்ச அமாளிக்க போறோம் சரி நீ சொல்லி என்ன கேட்டான் அதன்னா எனக்கு தெரியல அந்த மூளைய அன்னைக்கு அந்த காட்சி வந்துச்சு ஒருத்தன் திருடிட்டு ஓடுன மாதிரி வந்துச்சு தீ ஆகத்தை நான் ஐயோ பாத்திருக்கேன்டா ஐயோ தெரிய மாட்டேங்கிறேன் யாருன்னு ஒண்ணு புள்ளிய நம்ம எனக்கு வயசுக்கு வந்த தப்பிச்சு வரும்போது ஏன் என் மந்திரக்கோளை அவனை தானாவே வென்று ஆனா இந்த மந்திரக்கோளை பத்தி பேசலையே ஏதோ அது எதுன்னு சொல்லிட்டு எதையோ கேட்டுட்டு இருக்கான் அதுக்கும் இந்த மந்திரக்கோளை சவங்கம் ஏன் அதுக்கு கெக்க வச்சு எல்லாம் பிடிச்சு கேட்டுட்டு இருக்கிறான் எதை தேடுறாங்க எது திருடப்பட்டது திருநவன் யாரு ஒண்ணுமே கிடைக்கல மறுநாள் சாப்பாடு எதுவுமே இல்லாம சாப்பிடுறதுக்கு ஹாரி மாய போறைய போட்டுக்கிட்ட போய் அப்படியே டவுனுக்கு போய் வாங்க போறான் ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தா எல்லாரும் நம்மளை அடையாளம் சரி ஏதாவது வருவோம் அப்படின்னு திருடியாவது பாக்குறான் பார்த்தா ஹாரியால ஒண்ணுமே திருடமில்ல என்ன வெறுங்கைய வச்சிட்டு வர இல்லடா போற இடத்துல டிமண்டஸ் வந்துட்டாங்க என்னால அந்த குளரை தாங்க முடியல உருவாக்கின பயத்தையும் தாங்க முடியடா ஏ நீதான் மாய கலையை உபயோகப்பிய ஏன் செய்யல ஆமாண்டா எனக்கு தோணவே இல்ல என்னால அந்த பேட்டர் கலைய உபயோகிக்கவும் முடியல எனக்கு அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான எண்ண எதுவுமே என் மனசுல வரமாட்டேங்கிறான் மனசை ரொம்ப மறுத்து போயிருக்கு என்ன செய்ய தெரியும் எடுக்கிறான் கழுத்தோடைய காய்க எடுத்துட்டா இப்ப அப்படி இருக்குதோ பெரிய வாரத்தை மனசுல இருந்து என்னடி சொல்ல இல்ல ஹரி இந்த லாக்கெட் நல்லது இல்ல இதுக்குள்ள இருக்க உயிர் மாயசக்தியால உங்க எல்லா நம்பிக்கையும் இருக்குமே தொடர்ந்து அணிய கூடாது ஒரு நாள் நேரம் நீ அணி அதுக்கப்புறம் நான் இந்த லாக்கெட்டை போட்டுக்கிறேன் ஒரு சுழற்சி முறையில இந்த லாக்கெட் அணிச்சிட்டு வைக்கலாம் மேடம் வேணாம் பா வேணாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இத இது யாராவது இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த லாக்கெட் அழிக்கிற வழியும் இருக்கிற லாக்கெட்டையும் அணிய வச்சு இருக்கிற இந்த பைத்தி சாப்பாடு வேற கொண்டு வரல வெள்ள வெள்ள ஓடி போய் சாப்பாடு எடுத்து வர வேண்டியிருக்கு என் அம்மா இருந்தா எப்படி சமைச்சிருப்பாங்க தெரியுமா வைத்திரமா இல்லாத சாப்பாடுல உருவாக்க கொண்டு வராம இருக்கிறது இதுக்கு சொன்னது எனக்கு தெரியல அமைச்சகத்துக்கு போகும்போது என்ன வேணாலும் சாப்பாடு ஒரு பத்து பயத்து எடுத்துட்டு பொண்ணுனால சாப்பாடு சேர்த்து என் கட்டீங்களா நீங்க ஆம்பளைங்க நல்லா சுத்திட்டு இருப்பீங்க ஒரு பெரும் கூட்டம் நடந்து வர மாதிரி இருக்குடா சொல்றான் ஹாரி அருமையான போய் பாக்குறாங்க அங்க வரவங்க கரெக்டா நோக்கிதான் நடந்து வர மாதிரி இருக்கு இது ஒருவேளை சாதா மக்கள் ஹர்மியானியோட சாபம் ஹர்மியாடையோட மண் மாய தந்திரங்கள் டெட்டீட்டஸ் கண்டனே அவங்கள இல்லையான்றது இப்பதான் அவங்களுக்கு தெரிய போகுது வரது யார் டெட்டி டசா மாய உலகத்தை சேர்ந்தவங்களா மக்களா தொடரும்